நட்டினையின் அஞ்சல் தலை தகவலுக்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு ஆகஸ்ட் பத்தொன்பது உலகத்தில் ஒவ்வொரு கண்டத்துலையும் அதாவது கான்டினண்ட்லயும் ஒவ்வொரு மலைத்தொடர்கள் இருக்கு நல்லா கவனிச்சு பாருங்க ஓகே வட அமெரிக்காவில் இருக்கிற மலைத்தொடர் அப்படின்னு பார்த்தோம்னா அது ராக்கி மவுண்டன்ஸ் தென் அமெரிக்காவை எடுத்துக்கிட்டோம்னா ஆண்டிஸ் மவுண்டன் யூரோப்பில் இருக்கிற மலைத்தொடர் ஏசியா இருக்கிற மலைத்தொடர் தான் ஹிமாலயாஸ் ஆஸ்திரேலியால ஈஸ்டர்ன் ஹைலண்ட்ஸ் அப்படிங்கிற இப்படி உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு கான்டினட்லயும் ஏதாவது ஒரு மலைத்தொடர் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான மலைத்தொடர் ஒன்ன பத்தின அஞ்சல் தலை தான் நமக்கு இன்னைக்கு தகவல் சொல்ல போகுது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் வருஷம் வெளியிடப்பட்ட அஞ்சல் தலை இது ஆனா இந்த அஞ்சல் தலையை வெளியிட்டது ஒரு நாடு இல்லை அது ஒரு சபை ஒரு சபை வெளியிட்ட அஞ்சல் தலை தான் அது உலகத்திலேயே அஞ்சல் தலைகள் வெளியிடப்படுறது நாடுகளால மட்டும்தான் அனா, இந்த சபை ஒண்ணு மட்டும்தான் நாடுகளை விட்டு அஞ்சல் தலைகள் வெளியிடுற அமைப்பு சொல்லலாம் அந்த சபை எது அப்படின்னா 193 தொண்ணூத்தி மூணு நாடுகளை உறுப்பினர்களாக கொண்ட ஐக்கிய நாடுகள் சபை அப்படிங்கிற யுனைடெட் நேஷன்ஸ் இந்த யுனைடெட் நேஷன்ஸோட அஞ்சல் துறை மூணு நாடுகள்ல இருக்கு ஒன்னு அமெரிக்காவில இருக்கிற நியூயார்க் நகரம் ரெண்டாவது சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாண்ட்ல இருக்கிற ஜெனிவா நகரம் மூணாவது ஹங்கேரி நாட்டுல இருக்கிற நகரங்கள்ல அஞ்சல் துறை அலுவலகங்கள்லாந்துல இருக்கிற அஞ்சல் துறை அலுவலகம் இரண்டாயிரத்தி ரெண்டாம் வருஷம் வெளியிட்ட அஞ்சல் தலையில அவங்க சிறப்பிச்சிருந்தது ஐரோப்பால இருக்கிற ஆல்ஸ் மலை ஐந்தாவது மிக உயர்ந்த மலையா இருக்கிற வைஸ்ஹான் அப்படிங்கிற மலைய இந்த மலைக்கும் இந்த அஞ்சல் தலைக்கும் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதிக்கும் ஏதாவது ரிலேஷன் சம்பந்தம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கணும் ஏன்னா சம்பந்தம் இருக்கிறதுனால தானே நாம அத பத்தி பேசிட்டு வரோம் இல்லையா ஆயிரத்தி எட்நூத்தி வருஷம் அயர்லாந்து நாட்டை சேர்ந்த ஜான் மற்றும் மேலும் இரண்டு மலையேற்றம் செய்யறவங்க இவங்க மூணு பேரும் சேர்ந்து இந்த மலை மேல ஏறி சாதனை ஆயிரத்தி எட்நூறு அடி உயரம் இருக்கிற இந்த வைஸான் மலை ஆல்ஸ் மலை தொடர்ல இருக்கிற ரொம்ப அழகான மலைன்னு சொல்லப்படுறதோட பிரமிட் ஷேப்ல இருக்கிற மலை அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது நம்ம ஹிமாலயால இருக்கிற எவரெஸ்ட் மலை தொடர் எவரஸ்ட் மலை இருபத்தி ஒன்பதாயிரம் அடி உயரம் உடையது நீங்க நினைவு வச்சுக்கணும் வைஸ்ஹான் பத்தின ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்ட இந்த அஞ்சல் தலையை மலைகள் அதாவது மவுண்டன்ஸ் அப்படிங்குற அஞ்சல் தலை தலைப்புலையும் இயற்கை அதாவது நேச்சர் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்புலையும் நாம சேகரிக்கலாம் நாளை மற்றும் ஒரு அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்